மாறிலாதணை வள்ளமே கருணை வள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொள்தாளினை வேரிலா பதப்பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உண்மை மேவினார் உண்மை மேவினார் ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளி செய்யமானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிழ்மையே மயிலங்கு நற்கண்ணி பங்கனே வந்து என்னை பணி கொண்ட பின் மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன் அரியை என்று உன்னை கருதுகின்றிலேன் மெய்யிலங்கு வண்ணீற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன்மெய்மை மேவினார் பொயிலங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தமாவதே பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையே வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமலபாதனே அறத்தமேனியாய் அருள் செய்ய அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு என்னை இருத்தினாய் இங்கு என்னை இருத்தினாய் முறையோ என் எம்பிறான் பம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே இல்லை நின் கடற்கு அன்பது என் கண்ணே ஏல மேலும் நற்குடலி பங்கனே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பனாக்கினாய் நின் கடற்கு அன்பனாக்கினாய் எல்ல இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே வானரும் நீ அறியோநாதனி மறையிலீரும் நீ ஏனை நாடரும் நீ என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவனை நாடகம் ஆடு ஆடுவிட்டவ வ ஞான நாடகம் ஆடுவித்தவைய வையகத்து உடைய பிச்சையே உடைய பிச்சைய பிச்சதின்றி விழைவு செய்குவாய் பின்னும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் வஞ்சகப் பெரும் புலையனேனே உன் கோயில் வாயிலிற் பிச்சனாக்கினாய் உன் கோயில் வாயிலிற் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய் தாம்பள்த்தோர் நச்சு மாமரமாயினும் கொல்லார் நானும் அங்கனே உடையநாதனே உடையநாதனே போற்றி நின் நல்லார் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி உம்பரார்தம் பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனே போற்றி கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய்ப் போற்றி ஆதி அந்தமாயினாய்போற்றி அப்பனே போற்றி அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகனகு அள்ளூறு தேன் வொப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரியனாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனே சுடர்முடியனே துணையாளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே எங்கள் மன்னனே எங்கள் மன்னனே மன்ன எம்பிரான் வருக என்ன மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்னையம்பிரான் வருகையண்ணனே முழுதும் யாவையும் இறுதி உட்ட நாள் பின்னையம்பிரான் வருகையண்ணனே பெய் கடற்கண் அன்பாய் என் எம்பிரான் வருகை என்னே பாவனாச பாவனாச நின் சீர்கள் பாடவே பவனாச நின் சீர்கள் பாடமே நின் சீர்கள் பாடமே நின் சீர்கள் பாடமே பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடற்போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே நின் மெய்யர் மெய்யனே வேண்டும் போந்து நைந்துருகினு ஆட வேண்டும் ஆட வேண்டும் ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடற்பே Hard away. வேண்டும் நான் போற்றி புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் பொய்யெல்லாம் வீட வேண்டும் பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருள் போற்றினின் நெய்யர் 100